வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் மனித வாழ்க்கை என்பது சில விழுமயங்களுக்கு உட்பட்டது கட்டாயம் சில விழுமயங்கள் நம்முடைய குண இயல்பாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய தமிழ் கலாச்சாரமாக இருந்தது மூத்தவர்கள் முன் சரிக்கு சரியாக அமராமல் இருப்பது ஆசிரியர்கள் முன் மிக பணிவோடு நடந்து கொள்வது என இயல்பான சில குணநலங்களை நாம் பெற்றிருந்தோம் அதைவிடத்தும் நமக்கு சிறு குழந்தைகளில் இருந்து சொல்லப்படக்கூடிய கதைகள் என்பது ஹரிச்சந்திரனை பற்றியும் மகாபாரதம் ராமாயணம் என புராண கதைகளையும் சொல்லி சொல்லி வளர்த்தன அதற்கான காரணம் ஒழுக்கம் என்ற அந்த விழுமையம் நம்முடைய ரத்தத்தில் கலந்திருக்க வேண்டும் என்பதுதான் அத்தகைய விழுமையத்தை நாகரீகம் தனிநபர் சுதந்திரம் என்ற வார்த்தைகளால் இன்று குறைத்து கொண்டிருக்கிறோமோ என்கிற சந்தேகம் தான் ஏற்படுகிறது ஆனால் ஒழுக்கம் எனப்படக்கூடிய அந்த உயர்ந்த குணம் நமக்குள்ளே இருக்கும் பொழுது நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை வெற்றி பாதையை நோக்கித்தான் சென்று கொண்டிருக்கும் சோழ மன்னர்களுள் மிக புகழ் பெற்றவர் புகழ் பெற தன்னுடைய வாழ்க்கையில் கடைபிடித்த அவர் பெற்ற வெற்றிகள் இது மட்டும் காரணம் அல்ல அவர் படையெடுத்து இலங்கையை சென்றடைகிறார் இலங்கையில் கடுமையான உத்தம் ஓராண்டிற்கு மேல் இலங்கையில் தங்கியிருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அத்தகைய சூழ்நிலையில் அங்கேயே நல்ல இயற்கை வளம் நல்ல வேளாண்மை ஆனாலும் கூட இங்கிருந்து உணவுகளை கொண்டு வரச் செய்து தன்னுடைய படை வீரர்களுக்கு உணவளித்தனர் எல்லோரும் அவரை ஆச்சரியமாக பார்த்தனர் ஏன் இலங்கையில் இருக்கக்கூடிய உணவு தானியங்களையே பயன்படுத்திக் கொள்ளலாமே நாம் தான் அங்கு வெற்றி பெற்றுக் கொண்டிருக்கிறோமே அப்புறமேன் இங்கிருந்து உணவு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று அவரை சிலர் விமர்சனம் செய்கிறார்கள் அந்த விமர்சனங்களுக்கு அவர் சொன்ன பதில் நான் இலங்கை மக்கள் மீது போர் தொடுக்க வரவில்லை இலங்கையின் ராஜ்யத்தையே கைப்பற்ற வந்தேன் என்று மிக சாதாரணமாக அமைதியாக பதிலளிக்கிறார் ஏனென்றால் உணவு தானியங்கள் என்பது மக்களுடைய பொருள் அதை அபகரிக்க கூடாது என்ற அந்த நல்ல ஒழுக்கம் ராஜராஜனிடம் இயல்பாகவே இருந்தது இத்தகைய இயல்பான குண நலன்களால் தான் அவர் இன்றளவும் எல்லோராலும் போற்றப்படுகிறார் அதே போல்தான் அவருடைய மனது எவ்வளவு உயர்ந்திருந்ததோ அதே அளவிற்கு உயரமான கோபுரத்தையும் கட்டி முடித்தார் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கம் என்கிற குணத்தை நம்முடைய அடிப்படை குணமாக எவ்வாறு கவரிமான் தன்னுடைய உடம்பிலிருந்து ஒரு முடி விழுந்துவிட்டால் கூட தன்னுடைய உயிரை மாய்த்து கொள்ளுமோ போல ஒழுக்கத்தை நம்முடைய உயிருக்கு இணையாக கருதப்பட வேண்டும் இதை வலியுறுத்தும் வள்ளுவர் ஒழுக்கம் சிறப்பான மேன்மையை தரக்கூடியது என்பதால் அதை உயிரை விட மிகச்சிறந்ததாக கருத வேண்டும் என்று வலியுறுத்துகிறார் ஆகையால் நம்முடைய வாழ்க்கையில் தனிநபர் உரிமை தனிநபர் சுதந்திரம் என்ற வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் ஒழுக்கம் என்ற கட்டுப்பாட்டு நல்ல குணநலனோடு வாழ கற்றுக் திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பதினாலு ஒழுக்கமுடைமை குரல் எண் நூற்றி ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் மீண்டும் குரல் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்பு